நை நேர்களுக்கு வணக்கம் தினமூறு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் நண்பாலு மேலு சில ஆண்களுக்கு மார்பகம் பெருத்திருக்கும் அதை சிறுக்க வைக்க எளிய மறந்து என்னென்ன பாப்பாவும் வாங்க பிளக் சீடு ஆலிவ் வாங்கி லேசாக வறுத்து பொடி செய்து இரவு தூங்கும் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து தண்ணீரில் இட்டு நன்றாக காய்ச்சி அன்றாடம் படுகி வந்தால் மார்பகம் சிரிக்கும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்